குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அன்பர்களே தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இறைவனுடைய மற்றொரு இலக்கணம் ஒப்பு அற்றவன் கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலாகவோ ஒன்றும் இல்லை ஆகவே வாழ்க்கையில் நாம் ஒப்பிடுவதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் அதற்கு மேலே நாம் ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் இடைவிடாத நம் உள்ளத்திலே இருக்கிறது அது ஒன்றும் குற்றமில்லை இருந்தாலும் முற்றிலும் உயர்ந்தவன் இவ்வுலகத்தில் இறைவன் ஒருவனே வாழ்க்கையில் நமக்கு சமமாக பலர் இருப்பதை காண்கிறோம் நமக்கு மேலாகவும் பலர் இருப்பதைக் காண்கிறோம் நமக்கு கீழாகவும் சிலர் இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வு இவைகளில் நாம் அதிகம் கருத்து செலுத்தக்கூடாது எல்லோரும் உயர்ந்தவர்களும் யாரும் தாழ்ந்தவர்களும் அல்ல உண்மையில் இறைவன் ஒருவனே உயர்ந்தவன் ஒப்பு உயர்வு அவன் ஒப்பிலா மாமணி என்று போற்றி இருக்கிறார்கள் எனவே நாம் வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆனால் உண்மையில் மகான்களோடு நம்மிடை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சாதாரணமாக பொருளாதார துறையிலோ கல்வித்துறையிலோ ஒப்பிடுவதை விட்டுவிட்டு பெரும்பாலான ஒப்பீடுகள் நம்மை தாழ்த்துகின்றன ஒப்பீடுகளை நாம் பண்படுத்த வேண்டும் ஒரு அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம் இவ்வாறு சொல்லுகிறது பிரத்யகம் பிரத்யேக் கஷேத்த நரஷ்சரிதமாத்மனா கிண்ணுமே பசுபிஸ்துல்யம் கிண்ணு சத்புருஷை ரிதி மனிதன் தன் வாழ்க்கை வரலாற்றை நாள்தோறும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறான் நான் பெரியோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கிறேனா அல்லது விலங்குகளைப் போல வாழ்கிறேனா என்று ஒப்பிட்டு சிந்திக்க வேண்டுமென்று சொல்லியிருக்கிறார்கள் அத்தகைய ஒப்பீடுகள்தான் நமக்கு தேவை எனவே வாழ்க்கையில் இறைவன் ஒருவனே உயர்ந்தவன் மேலானவன் எனவே மற்ற ஒப்பீடுகளை விட்டு இறைவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதிலே நாம் மகிழக் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் தனக்கோமை இல்லாத தலைவனாகிய கடவுளை வழிபடுகின்ற வழிபாட்டு முறையாகும் உயர்ந்த ஒப்பீடுகளை மேற்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடாமல் வாழ்க்கையில் தாழ்ந்தவைகளோடு நம்மை ஒப்பிடாமல் உயர்ந்தவைகளோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து ஒப்புயர்வற்ற இறைவனை சார்ந்திருந்து வாழ்க்கையில் உயர வேண்டும் இதுவே தனக்குவமை இல்லாத தலைவனை போற்றி வழிபடுகின்ற வழிபாடாகும் அதனுடைய பயனையும் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் மனக்கவலை மாற்றல் அரிது மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு எதிர்மறையில் சொல்லியிருக்கிறார் ஒப்புயர்வற்ற இறைவனை நாம் போற்றி வழிபடவில்லையானால் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய கவலைகளை நாம் மாற்றுவது கடினமாகிவிடும் ஆனால் தனக்கோமை இல்லாத தலைவனை இறைவனை போற்றி வழிபடுவோமே ஆனால் மனக்கவலையை நீக்குவது மிகவும் எளிதாகிவிடும் என்பது உடன்பாட்டு முறையிலே புரிந்து வேண்டிய ஒன்று எனவே ஒப்புயர்வற்ற இறைவனை போற்றி தாழ்ந்த ஒப்பீடுகளை தவிர்த்து உயர்ந்த மேலான ஒப்பீடுகளை கொண்டு அதன் மூலம் நம்மை உயர்த்தி கொண்டு மனதில் கவலை இல்லாமல் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வோமாக ஒப்புயர்வற்ற இறைவன் ஒப்புயர்வற்ற பேரின்பத்தை நம் உள்ளத்திலே உணர்த்துவான் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரி